जननी सर्वमंगला नित्यं மா ஜன ஜனே கஜரீஸ்தூய ஜி சரஸ்வத்துஷா முதைவீம் கமலஸ் ஸா ோிப்பிேவனே தாங்க மாங்கலே சிவே சர்வசாதிக்கேத்திரம்பேரி நாராயணி நமோஸ் சிஸ்விஷாஷ் குணமே நாராயணி நமோஸ் हरे ீ பரிணரா நாராயணி நமோஸ் யாத்திருப்பேணை நமஸை நமஸை நமோ நம ஸ்ரீதிணா மூகேந்திரை सूत्रकृतं மு ஸ்ரீங்ககிரேஷிகம் நிறையீத்தியமூத்தீராமிவேந்திரமுண்டம் அஸ்மூரூன் சந்ததமான மாதுச்சமேவ त्वमेव त्वमेव त्वमेव विद्या, तुमेवा, तुमेवा सर्वं देवा देवा। नमो மேவெவோயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபோவரோம பிராானலோக்கோவிஷா புனர்பிருஷோன் காமஜனியன் பீத்த சர்வா மதுரபுங் மாயோய மாயா சூரிய பரம நோ விஷ்வாத்மாவிஷையன் காஷ்யோகாஸ் உக்கணம் காரிக்கு முதல் உத்தேர்த பிரம்மன் ஆகம மாத்திரத்தினால தான் தெரிந்து கொள்ள முடியுமா தர்க்கத்தினாலேயும் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் நான் ஒரு வார்த்தை நேற்றுக்கு அதை நான் உஜா பண்ணிக்கிறேன் கேவல தர்க்கம்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தினேன் கேவல தர்க்கம்ங்கிற அர்த்தம் இல்லை அஸ்ருதி சம்மத தர்க்கம் ஆ தர்க்கேன அப்பி அப்படிங்கிற அதாவது தர்க்கத்தினாலும் நிரூபிக்கிறோம் அனுசந்தியதா சாஸ்திரத்தில் சொன்ன விஷயத்தை யுக்தி பூர்வமா சிந்திக்கிறது இதுல மனநந்தான் யுக்தி பூர்வக சிந்தனம் மனநம் சாஸ்திரத்தை கேட்கிறது என்ன சொல்லி இருக்கிறது தாற்பய நிச்சய சிரவணம் யுக்தி पूर्वक சிந்தனம் மனநம் விபரீத பாவனா நிவத்தி அர்த்தம் தியானம் பண்றோம் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் இதெல்லாம் மனநம் தான் தர்க்கத்தை சகாயமா வச்சு அத்வைதத்தை ஸ்திரமா புரிஞ்சுக்கிறது அப்ப வைத்த பிரகரணத்துல எல்லாம் ஜத்துயம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளப்பட்டது இந்த பிரபஞ்சம் மித்யா பிரம்மனிடத்திலிருந்து எதுவுமே உற்பத்தி ஆகல சொல்ல போனா பிரம்மன் ஆத்மாவுக்கு காரியத்தா நாஸ்தி அதாவது பிரம்மன் தான் காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த ஜெகத்தா காட்சி அளிக்கிறது உண்மை கிடையாது ஏன்னா ஜெகத்தே கிடையாது ஜத்தே கிடையாதுங்கிற போது ஜெகத்தா காட்சி அளிக்கிறது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி அதை தீர்மானம் பண்ணிட்டோம் வைத்திரத்தில் ஆத்மா காரிய ரூபமாக காட்சி அளிக்கிறது என்பது கிடையாது அது தீர்மானமா சொல்லப்பட்டது அப்புறம் ஒரு சந்தேகம் வரலாம் எப்ப காரிய நிஷேதம் பண்ணிட்டோமோ காரியானே சம்சாரத்துக்கு காரணம் அந்த காரியம் பண்ற போதே காரணத்துவமும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்வயமாகவே அது போயிடுது ஆனாலும் மனசுல அந்த ஏதோ சந்தை இருந்துட்டே இருக்கும் சூன்யமா இருக்குமோ அப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ ஏதாவது கற்பனையிலேயே மனசு இருக்கு என்ன அது வஸ்து இல்லை அது வந்து கிரகிக்கக்கூடிய வஸ்துவா இல்லை அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவனுடைய ஸ்வரூபமா இருக்கு சிந்திக்கிறவனுடைய ஸ்வரூபத்தை சிந்திக்க முடியாதுன்னு தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர சிந்திக்க முடியாது அவசியம் எல்லாம் மனசுக்குள்ள ஓடி கொண்டேதான் எப்ப பார்த்தாலும் ஆனா வேதாந்தம் படிக்கிறதுனால என்ன தெரியறதுன்னா இந்த சிந்தனை எல்லாம் வாஸ்தவம் கிடையாது அந்த சிந்திக்கிறவனுங்கிற தன்மையும் கூட எனக்கு உண்மையில கிடையாது ஆனா நான் சத்தியமானவன் அவ்வளவுதான் ஏன்னா இந்த மித்யா பதார்த்தங்கள் அனுபவிக்கப்படுறதுனால நான் வந்து என்ன சத்தியமானவன் புரிஞ்சுட்டு இருக்கேன் சத்தியமான எங்கிடத்துல இந்த வித்யா பதார்த்தங்கள் எல்லாம் விவகாரம் பண்றது நான் சொல்றது இந்த சரீர மனசு புத்தி அதையெல்லாம் உலகத்தில் எடுத்துக்க வேண்டிதான் விவேக சுடாமல் தானே சொல்றது நீ பரமாத்மாத்தோட சம்பந்த உனக்கு அனாத்மா பந்தம் வந்திருக்கு அதனால உனக்கு சம்சாரம் ஏற்பட்டு இருக்கு அப்ப நீ என்ன பண்ணணும் அதை பிரிச்சு தெரிஞ்சுக்கணும் நீ இந்த அநாத்மபந்தத்தையும் பரமாத்மஸ்வரூபத்தையும் நீ பிரிச்சு தெரிஞ்சுக்கணும் போயிடும் போகும் போகும் அஜான்தவ ஹியனாத்மபந்தேவ சம்சிருதி தயோர் விவேக உதித்த போத வன் அஜான காரியம் பிரதேத் சமூலம் இந்த மாதிரி நமக்கு ஞாபகத்திலிருந்தா இது இன்னும் நல்ல பலப்படும் பிரம்மனுக்கு அதுலயே முடிஞ்சு போயிடுது வைத்திரத்திலேயே அத்வைத நிர்ணயம் ஆயாச்சு ஆனாலும் அத்வைத பிரகடனம் ஏன் சொல்றார் அப்படின்னா இன்னும் மனசுல திருடமா பதியினை நிஷ்ட நம்ம அந்த பதியடும் அத்வை இந்த நிஷ்டை ஏற்படுறதுக்காக இதை சொல்றார் அவர் அது மாத்திரம் இல்லை ஏன்னா மனணம்னு ஒரு வார்த்தையை நான் உபயோகப்படுத்தியிருக்கேன் ஆயினால இந்த சந்தேகங்கள்லாம் வந்துட்டே இருக்கும் இது சூன்யமா இது என்னது பா சந்தேகம் இருந்துட்டே இருக்கு ஏன்னா ரொம்ப வருஷமா இது வந்து பழகி போயிடுச்சு இந்த துவைதத்திலேயே மனசு அநேக ஜென்ம சம்பிராப்த கர்ம பந்தா ஆகினால பகு ஜன்மங்கள்ல இது அப்படியே இப்படி இருக்கு துவைத மஞ்சி அது நீக்கணும்னு சொன்னா நிறைய நமக்கு சொல்லிக்க வேண்டியிருக்கு எப்படியெல்லாம் அத்வைதம் சத்தியம்ங்கறத நிரூபிக்க வேண்டியிருக்கு அதுக்காகத்தான் இந்த பிரகரணம் தொடங்கப்பட்டிருக்கு ஆக பிரம்ம காரியத்தா நாஸ்தி பிரம்ம காரணத்தா நாஸ்தி பிரம்ம காரியம் நாஸ்திங்கிறதுக்கு இரண்டாவது பிரகரணம் பிரம்ம காரணத்தா நாஸ்தி பிரம்மத்துக்கு காரணத்தன்மையும் கிடையாது பிரம்மம் எதிலிருந்தும் உண்டாகலை பிரம்மத்தினிடந்தும் எதுவும் உண்டாகவில்லை பிரம்மனுக்கு காரணத்தும் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் சிலவாதிகள் சொல்லிட்டு போங்க பிரம்மனுக்கு வந்து சிருஷ்டி பண்ற சக்தி இருக்கு மத்த பெரும்பாலான மத்தவாதிகள்னா பிரம்ம பரிணாமவாதிகள் நம்ம எல்லாம் பிரம்ம விவர்த்தவாதிகள் விவர்த்த பிரம்மவாதிகள் விவர்த்த பிரம்மம் பரிணாம பிரம்மம் ஏன்னா வேதத்தில் அப்படி இல்ல நிறைய இருக்கு தானே தன்னை பலவாறாக காட்டிக்கொண்டார் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நிறைய இருக்குராச்சாரியர் வியாபக திருஷ்டியா உத்தம் நாரமார்த்திக திருஷ்டியாங்க அதெல்லாம் நமக்கு புரியறதுக்காக வியாபகாரிக திருஷ்டியில அப்படி உபதேசம் பண்ணிருக்க அந்த மாதிரி சுத்தி வாக்கியங்கள் எல்லாம் பாரமார்த்திக திருஷ்டியில கிடையவே கிஞ்சன ஒன்னும் வரவே இல்லை ஆக என்ன கிருஷ்ணன் சொன்னாலயா பார்த்திருக்கோம் நம்ம மறக்க கூடாது மத்ஸ்தானி சர்வூதானி நேஷ் அவஸித நிபூதானி பசியமே யோகமேஸ்வரம் ஒன்பதாவது அத்தியாயத்துல தான் பார்த்தோம் என்னது மத்ஸ்தானி சர்வபூத்தானி எல்லாம் எங்கிட்டதான் இருக்கு நச்சாகம் தேஷு அவஸ்திதா அவைகளில் நான் இல்லை உண்மையில் அவைகள் இல்லைங்க நச்ச மத்யமேஸ்வரர் இந்த வாக்கியமே போருவேன் மத்சானி சர்வபூதானி எல்லா எண்ணச்சார்னு தான் எல்லா ஜீவராசிகளும் இருக்கு நச்சாகம் தேஷு அவஸ்திதா அதுல இல்லை நச்ச மானி பூத்தானி உண்மையில எதுவுமே ஒண்ணப்போதிரத அவ இருக்கு ஆனா நம்மளால வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஜாகிரத்தை புரிஞ்சுக்க முடியலன்னா அது ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் நினைக்கிறோம் ஜாக்கிரத அவஸ்தை காணாம போயிடணும்னு நினைக்கிறோம் என்னன்னா எப்படி ஜாக்கிரத அவஸ்தை வந்த உடனே அவஸ்தை காணாம போயிடுதோ அதே மாதிரி ஜாகிரத அவஸ்தையில் ஞானம் வந்தவுடனே ஜாகிரத அவஸ்தை காணாம போகணும்னு நினைக்கிறோம் அது முடியாது ஜாகிரத அவஸ்தை இருக்கணும் ஆனா அதுக்கு மதிப்பு இருக்கக்கூடாது ஜாகிரத அவஸ்தி வந்தவுடனே அவஸ்தைக்கு அனுபவம் இல்ல மதிப்பும் இல்லை அப்படி இல்லை திருஷ்டாந்தானே சொல்லி இருக்கு திருஷ்டமா அனுபவத்தை பிரமாணமா வச்சுருக்கோம் ஜாகிரத அவஸ்தையில வந்தவுடனே ஜாகிரத அவஸ்தனு போயிடுறது இல்லை ஜாகிரத அவஸ்தனுக்கு சத்தியம் முக்கியத்துவம் போயிடுறது அவ்வளவு அத நம்ம மனசுல திருடமா வாங்கிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் வந்து பன்னெண்டு நாள் டேம்ப் போட்டு பதினஞ்சு நாள் டேம்ப் போட்டு படிக்க வேண்டியிருக்கு படிச்சா மாத்திரம் போகிறாது திரும்ப திரும்ப தச்சித்தனம் தற்கசனம் அன்னியம் தற்பிரபோதனம் பிரம்மாபியாசம் பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் நேற்றுக்கு சொல்லியிருக்கேன் திரும்ப ஞாபகப்படுத்துறேன் அதில் அவர் முதல்ல இருக்கிற துவைத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான துவைத்தத்தை கண்டனம் பண்றாரு நம்ம எத்தனையோ விவகாரங்கள்லாம் இருக்க அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள் ஊற்றார் சுற்றம் எத்தனையோ தைத்த விவகாரங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அவர் வந்து முக்கியமான தைத்த பண்ற ஈஸ்வரனை தியானம் பண்றதையே இன்னொரு குரூப் இருக்கு வாஸ்தவம் தான் நான் கடவுளா தான் இருந்தேன் ஆயிட்டேன் திரும்பவும் கடவுள் ஆகணும் ஒரு காலத்தில் கடவுள் நிலையில் இருந்தோம் பிறகு நாம் அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்ல முடியாது பிறகு நாம் நாம் வந்து வந்து விட்டோம் இப்படி எல்லாம் இந்த நிலைக்கு வந்து விட்டோம் எப்படி வந்தோம் வந்து விட்டோம் அவ்வ கடவுள் நிலிருந்தோம் ஒரு காலத்தில் நாம் கடவுள் நிலையில் இருந்தோம் கொஞ்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தியானம் செய்ய வேண்டும் வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை பண்ண வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அவரை அடைவோம் அந்த நிலையை மீண்டும் நாம் பெறுவோம் ஏதாவது நான் கடவுள் அதை ஒத்துட்டாங்க இது இன்னொரு சௌரியம் நான் கடவுள் ஆனால் நான் அப்படி ஆகிட்டேன் அதனால நான் அப்படி ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அது எப்படி ஆனேங்கிறது சொல்ல முடியாது எப்படியோ ஆகிட்டேன் எப்படியோ நான் மனுஷன் ஆகிட்டேன் மாயை சொல்றது மாயை சொல்றதுல அதில் சில சிக்கல் இருக்கு அதனால எப்படியும் ஆகிட்டேன் ஆனால் அது அப்படி ஆகணும் அது ஒரு குரூப் அப்படி இருக்காங்க நீங்க படிச்சு பார்த்தா நிறைய புத்தகங்கள் எல்லாம் அதெல்லாம் இருக்கு அதனால நான் வந்து ஜீவ நிலையை அடைந்து விமன் ஜீவநிலையை அடைந்து விட்டார் இந்த ஜீவன் பிரம்ம நிலையை அடைவதற்கு பிரம்மத்தை குறித்து தியானம் ஜபம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அது மாதிரிதான் இங்க ஆரம்பிக்கிறார் ஜீவன் என்ன பண்றான் உபாசனையை சார்ந்திருக்கிறான் இது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் உபனிஷத் மந்திரத்துல நான் திரக்யம் ந பகிஷ்பிரம் நோபயத பிரக்யம் ந பிரஜான கனம்னு ஒரு பதம் வந்ததுங்கிறதுக்கு அர்த்தம் வந்து காரண நிஷேதம் காரணத்தன்மைங்கிறதும் நிஷேதம் என்னப்பட்டது ஆக நான்கிறதுக்கும் இது விளக்கம் அப்புறம் அத்வைதம் பதத்துக்கும் விளக்கம் ந பிரஜான கனம்ங்கிறது சொல்றது கிரமத்தில் சொ இது வந்து அத்வை கிரமத்தில் சொல்றது உடன்பாடு எதிர்மறை சொன்ன ஒரு பதம் இருக்கு ஏழாவது மந்திரத்தில் அந்த விளக்கமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த போருஷன அப்புறம் அடுத்தது அத்வைத்தம் பதத்துக்கு விளக்கமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த பிரகரணத்தை இப்ப இவர் எப்படி பண்ற உபாசனையா தர்மஹா தர்மஹான் ஜீவன் சொன்னேன்யார் சாதகன் அர்த்தம் கொடுத்திருக்கார் சாதகன் உபாசனா ஆசிரிதா சன் ஜாதே பிரம்மணி வர்த்ததே நான் இப்ப வந்து ிருக்கிற பிரிங்களே வந்தது நீங்க புருஷ சுத்தூட நினைச்சு பார்த்துக்கலாம் இதெல்லாம் அஜாஜமான சன்யத்தை அஜோபி சன்னியாத்மா பூதா நாம் ஈஸ்வரூபி சன் பிரகிரும் சுவாதி சம்பவாம் ஆத்மஜா எல்லாம் மறக்கவிடாது அஜோபி சன் அவ்வாத்மா பூதாநாம் ஈஸ்வரோபி சன் பிரகிரு அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மாய் பிரம்மனை தியானம் பண்ணி பிரம்மன் நிலையை அடையணும் இது பெரிய ஒரு குரூப் இருக்கு எப்போதும் சொல்லிட்டு இருப்பாங்க நீ உடனே ஆயிட முடியாது நீ ஆகையினால நீ வந்து அந்த ஆகணத்துக்கு நீ நிறைய அத்தியாசம் சாதனங்கள் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும் எப்படிப்பட்ட உபாசனை இவர் கண்டனம் பண்ணுறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து வேதாந்தம் படிக்க ஆரம்பிக்கிற என்ன சொல்கிறோம் வேதாந்தத்தில் பற்றிய விஷயங்கள் எல்லாம் விளக்கமாக சொல்கிற போது சாஸ்திரத்தையே பொதுவாக வேதத்தையே விளக்கமாக என்ன சொல்கிறோம் ஒரு மந்திரமே இருக்கே சர்வே வேதாயத் பதமாமனந்தி தப்பட்சோரிய ஓமித் கடோபுஷே வேதமான எல்லாவேதும் எந்த பதத்தைஹோ எந்த ஒரு லட்சியமா தப்பும்சிச்சர்வத எல்லா தபஸும் எதுக்காக உபதேசிக்கப்பட்டிருக்கிறதோ எதந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி எந்த ஒரு நிலையை அடைவதற்காக வேண்டி பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்களோ தத்தே பதம் சங்கிரஹேண பிரபீமி அந்த பதத்தை பற்றி சுருக்கமா உனக்கு சொல்றேன் ஓம் இத்தேதத்து ஓம் நரது அப்போ இன்னும் சொல்கிறோம் பல இடங்களில் கீதையை படிக்கிற போது எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம் நீ முதல்ல கர்மயோகத்தை பண்ணு கர்மயோகத்தை பண்ணினா தான் உனக்கு வந்து இந்த பரபரப்பு படபடப்பு எல்லாம் குறையும் அதுவும் வந்து சகாமமாக பண்ணினே பரபரப்பு படபடப்பு குறையாது மனசில் சாந்தி வராது அதனால் நீ என்ன பண்ணணும்னா சகாமமாக பண்ணினா அசாந்தியோடு நீ தர்மானுஷ்டானம் பண்ணுவேன் ஏன் வச்சுக்கோ அதர்மானுஷ்டானத்தை வரைக்கும் பேச்சே இல்லை அதுல ஒருவேளை கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தா தர்மம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் நிஷ்காம தர்மானுஷ்டானம் பண்ணினியான சாந்தி கிடைக்கும் மனசுல ராகத்வேஷங்கள் எல்லாம் குறையும் சித்த சுத்தி ஏற்படும் அது இந்த கர்மயோகம் பண்ற என்ன புத்தியோட தைத புத்தியா துவைத புத்தியா க்ளீன்னு துவைதந்தானே ஈஸ்வரன் என்னை சிருஷ்டி பண்ணிருக்கார் எனக்கு வந்து சாஸ்திரத்தை கொடுத்திருக்கார் எனக்கு எனக்கு ஒரு தர்மத்தையும் கொடுத்துட்டார் அவர் கொடுத்த வேலையை நான் செய்யறேன் நியத்தம் குரு கர்மத்துவம் பூர்வைகி பூர்வத்தரம் கிருத்தம் கர்மம் காரியம் கர்ம சமாச்சார எல்லாம் வேதாந்தத்தில் படிக்கிற எந்த கிளாஸ் எடுத்தாலும் அதை தான் முதல்ல சொல்றோம் சாசன சதுஷ்டைய சம்பத்தி வேணும்னா இதெல்லாம் உனக்கு வேணும்பான்னு சொல்றோம் நாங்க கர்ம யோகத்தை உபா சொல்றோம் அதுக்கப்புறம் இன்னும் மனசு ஏகாதிரத்தை அடையறதுக்காக வேண்டி உபாசனைய சொல்றோம் அதுக்கப்புறம் தான் வந்தவுடனே நீ வந்து உபாசிய பிரம்மனும் உபாசக ஜீவனும் வேற கிடையாது அப்படின்னு சொல்றோம் ஆஹ் பத்தியும் சொல்லி பரமாத்மாவை பத்தியும் சொல்லி சாதனை எல்லாம் உபதேசம் பண்ணி சமதமாதி சட்கி வரணும்னாலே உபாசன பண்ணி ஆகணும் விவேக வைராக்கியம் கூட கர்மயோகத்தில் கிடைச்சா கூட பலமா இருக்க உபாசன பண்ணினவனுக்கு தான் சொல்றாரு உபாசனே பரம தாத்யம் இல்ல பரமார்த்த சக்தியும் கிடையாது அது வியாபகம் விஷயங்கள் நீ இனி உண்மையை தெரிஞ்சுக்கோ உண்மையை தெரிந்து மனதை பத்தி கவலைப்படாதே மனசை பத்தியோ சரீரத்தை பத்தியோ அதெல்லாம் சத்தியம்னு நினைச்சு ரொம்ப சிரமப்படாதே கொஞ்சம் ஜீரணிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா வந்து இத வந்து வியாபகாரிக சத்தியம் இந்த பாரணார்த்திக சத்தியம் அத்வைதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி ஆனா இந்த வியாபகாரிக சத்தியத்தை நம்ம அதுவே நமக்கு ரொம்ப ஆனந்தமா ஆனாலும் என்ன அப்பப்ப என்ன சொல்றோம்னா என்ன்தானும் அப்பப்போ ஒரு மாதிரி இருக்குங்கிறோம் சொல்ல சொல்றோம் அப்பப்போ ஒரு மாதிரி இருக்கா என்ன பண்றது அப்படிங்கிறோம் அப்பப்போ அப்படித்தான் இருக்கும் அப்பப்போ அப்படி இப்படி இல்லைன்னா பிரயோஜனமே இல்லாத வச ஒரே மாதிரி இருந்தால் அது எப்படி சுவாரஸ்யம் சினிமா அப்படி எவனா பார்ப்பான் நான் அப்படி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு சினிமா ஆகும் எல்லாம் அருமையா இருக்கும் ஒரு சண்டை கிடையாது ஒரு வில்லன் கிடையாது ஒரு காமெடி கிடையாது ஒன்றும் கிடையாது ஆரம்பத்திலிருந்து நல்லாவே போயிட்டு இருக்கிறேன் எவன் பார்ப்பான் அந்த சினிமாவில் எங்க இருந்தாலும் சரி வீடுன்னு இருந்தா அதுல ஒரு இதெல்லாம் இருக்கணும் இருந்தா தான் அது வீடு அது எல்லாமே நல்ல அப்பா ரொம்ப நல்ல மாதிரி அம்மா நல்ல மாதிரி பையங்க நல்ல மாதிரி இவங்க நல்ல மாதிரி எல்லாம் நல்ல மாதிரி அவ்வளோ போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அது இப்படி இல்லை அது ஐம்பது வருஷம் அப்படித்தான் இருக்கு கொஞ்சம் இதா மாறிடு மாறினா தான் என்னன்னு தெரியும் மாறலன்னா அது அது அதனுடைய தர்மமே இல்லாமல் போயிடுத்துன்னு அரைச்சான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் மாறிட்டே இருக்கணும் அதனால தானே நவராத்திரின்னா ஒரு அலங்காரமாக பண்ணுறோம் சில இடத்துல பார்த்தா ஒம்பது ஒம்பதுல எனக்கு பதினெட்டு அலங்காரத்துல காலம்புரம் ஒன்று சாயங்காலம் ஒன்றுங்கிறான் அதனால் ஒரே அம்பாள் தான் அதுக்கு இத்தனை அலங்காரம் என்னத்துக்கு பண்ணுவானே அது அப்படியே இருக்கட்டும் அது என்னதுக்கு வஸ்திரம் கட்டுவானே மாலை போடுவானே பேசாமல் விட்டுவிடது அப்படி பார்த்துன்றேன் இல்ல இல்ல அது மாத்தி மாத்தி இதை போடணும் அதை பண்ணணும் இதை செய்யணும் உள்ளதான் எதுக்கு சொல்றேன் அதை கண்ட நம்ம அதையே பரம சத்தியம்னு மோட்ச சாதனம்னு நினைக்கிறா பாருங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ற உபாசனை பரமார்த்த சாதனம் பரமார்த்த மோக்ஷாதனம் அப்படின்னு நினைக்கிற துவைதத்தை கண்டனம்ன்றார் கௌட பாதாச்சாரியர் அதாவது சாதனையா பண்றத தப்பா சொல்லலை என்ன கௌட பாதாச்சாரிய சொல்லிட்டாரு அதனால வந்து நான் இதெல்லாம் இனிமேல் பண்ண போறது இல்லை ஆனா நீங்க ஞாபகம் வெளியில விவகாரத்துல நம்ம தர்மத்தை அனுஷ்டிக்கிறது சாப்பிடறது போறதுக்கு பூஜைக்கு போனாலும் கூட நம்ம ஆழமான மனசுல நம்ம என்னவா இருக்கணும் நான் ஞான யோகியா இருக்கணுமா உபாசகனா இருக்கணுமா நம்ம தீர்மானம் வெளியே அதனால தான் என்ன பண்றாங்க சிவன் தான் கொடுக்கிறார் சிவோ தாத்தா சிவோ பக்தா சிவனே பூஜைக்குள்ளார் சிவன் தான் எல்லாமே இந்த உலகம் எல்லாம் சிவ எஜதி சர்வத்திர பூஜை பண்றவனும் தான் சிவகா சோகமேவத்து அந்த சிவனே நான் நம்ம பூஜை முறைகள்லயே பல தத்துவங்கள்லாம் அடங்கி இருக்கு நம்ம இந்த இத படிவோம் தர்ம பிரம்மணி இவன் ஜாத பிரம்மனிடத்துல இருக்கிறான் இது ரெண்டு அர்த்தம் ஜாத பிரம்மனை வந்து காரணமா பார்க்கறான் காரணமா பார்த்து தன்னை காரியமா நினைச்சுண்டு பூஜை பண்றான் அது மாமில்ல நான் காரணத்தில் ஒடுங்க வேண்டும் நான் இறைவனிட படைக்கப்பட்டவன் படைக்கப்பட்ட நான் படைத்தவனிடத்தில் ஒடுங்கிவிட வேண்டும் ஜாதே பிரம்மணி வர்த்தத்தை அவர் அவனுக்கே தெரியுது அஜம் சர்வம் பிராக் சர்வம் அஜம் அவருடைய கௌடபாதருடைய சிந்தனை ரொம்ப உயர்ந்ததா இருக்கு அது நாம வந்து பத பதார்த்தம் பண்ணி சங்கரபாஷ்யத்தை வச்சுன்னு பார்த்தா தான் தோல்றது எப்படின்னு சொல்றது படைப்புக்கு முன்பு எல்லாம் தோன்றாத நிலையில் இருந்தது நம்ம படிக்கிறோம் இல்லையா கீதையில் அவ்வக்தாதீனி பூதானி வியமத்தியானி பாரத அவ்வக்திதேவ தத் எல்லாம் தோற்றத்துக்கு வராமல் இருந்தது இடையில தோற்றத்துக்கு வந்தது மறுபடியும் தோற்ற நிலைக்கு தோற்றமற்ற நிலைக்கு போக போறது அது மாதிரி பிரம்மனையும் கொண்டுட்டான் பிரம்மன் வந்து முந்தி தோன்றாத நிலையில இருந்தது அப்ப இந்த உலகங்கள் எல்லாம் இல்லை தோன்றாத நிலையில பிரம்மன் இருந்தது அப்புறம் இப்ப தோன்றிய நிலையில இப்ப பிரம்மன் காணப்படுகிறது அப்படின்னு நினைச்சு நான் ஜீவன் பேரை ஈஸ்வரன் பேரை நினைச்சு பூஜை பண்றான் அதனால தேன தேன அனர்த்தம் காரணத்தினால் அஜம் இதம் சர்வம் அகம்சர்வம் எல்லா இந்த படைப்பும் அஜமாக இருந்தது என்ன பிறவாத நிலையில் இருந்தது இப்பொழுது பிறந்த நிலையில் இருக்கிறது உலகமும் பிறந்திருக்கிறது நானும் பிறந்திருக்கிறேன் நானும் பிறந்திருக்கிறேன் இல்லாட்டி இன்னொரு கோணத்திலேயே எடுத்துங்க நீங்க நான் வந்து பிறவாத பிரம்மாயிருந்தேன் இப்ப பிறந்த ஜீவனா ஆயிட்டே பிறந்த ஜீவனா ஆயிட்டே இப்ப நான் என்ன பண்ணணும் அந்த பிரவாத பிரம்மனை நினைச்சு தியானம் பண்ணி இந்த பிறந்த பிரம்மனா இருக்கிற நாம் பிரவாத பிரம்மனா ஆயிடு ஜாத்தம் பிரம்ம அகம் அஜாத்தம் பிரம்ம பவாமி ஆக பவிஷ்யாவி ஆக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறான் செத்து போன பிறகு அடைஞ்சிடுவேன் பிறகு மோக் சங்கராஜர் அதை பேர் வச்சிருக்க ஜீவன் முக்தி இல்லை செத்த பிறகு மோக் தது உபாசனம் கிருத்வா ஜாத்தே பிரம்மணி இதானியம் வர்த்தமான அஜம் பிரம்ம ஊர்தியே இல்லையா செத்து போன பிறகுதான் நான் கடவுளை அடைய முடியும் உயிரோட இருக்கிற போது கடவுளை அடைய முடியாது அப்படின்னு நினைத்துக் கொண்டு சங்கராஜர் வார்த்தை அப்படியே படிக்கிறேன் உபாசனையே அதாவது தனக்கு மோட்ச சாதனமாக உபாசனையே ஒருவன் ஒரு ஜீவன் நான் உபாசகனாக இருக்கிறேன் கடவுள் என்னால் உபாசிக்கப்பட வேண்டியவர் அப்படி நான் உபாசனை செய்த பிறகு இறந்த பிறகு நான் கடவுளை அடைவேன் இறந்த பிறகு நான் கடவுளை அடைவேன் எல்லாம் அப்படிதான் இருக்கு விசிஷ்டாத்வயத்தில் அப்படித்தான் இருக்கு நீங்க வந்து இறந்து போன பிறகு நீங்க அங்கே பரமபதத்துக்கு போவீர்கள் போன உடனே அங்க பெருமாள் உங்களை எல்லாம் வச்சு புராணம் ரொம்ப நல்லா வரணு சொல்லுவாங்க அங்க வந்து பெருமாளை என்ன பண்ணுவாருன்னா மடியில உட்காத்தி வச்சுன்னு உச்சி மூந்து உத்தம் கொடுத்து எல்லாம் எழுதியா இத்தனையும் பண்ணுவாரப்பா அது கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொன்ன இவனும் ரொம்ப அது ஸ்ரத்தா பக்தி அது வார்த்தையை வார்த்தைகள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அந்த ஸ்ரத்தையோடு அதை பண்றார் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் பரமபதம் அடைந்தார் இறந்து போனவனே தான் பரமபதம் அடைந்தார் இருக்கிறவோ பரமபதம் அடைந்தான்னு போடுவான் இருக்கிறவோ பரமபதம் அடைந்தா ஏன்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னா நான் இறந்த பிறகு தான் பரமபதம் அடைந்தார் அடைந்த அதை பிரதிபதி ஆகையினால உற்பத்தேகே பிராக் இது தோன்றதுக்கு முன்னாலே எல்லாம் அஜமா இருந்தது எதாத்மகா அகம் பிராக் உற்பத்தேகே இதீம் ஜாத்தா ஜாத்தே பிரம்மணிச்ச வர்த்தமான உபாசனையா புனா ததேவ பிரதிபத்யே இத்தியவம் உபாசனாசிரிதோம்கராச்சாரியார் சொல்றது ரொம்ப சூக்ஷமாக இருக்கு நிறைய நான் வந்து அப்படித்தான் இருந்தேன் இப்போ இப்படி இருக்கேன் நான் போய் சேரப்போறேன் அப்படி நினைக்கிறதுனால என்னாச்சுன்னா தேன அசௌ தேன அசௌ் அப்படின்னா இந்த காரணத்தினாலுர பிரம்மவித்து தேன அசௌ பிரம்மத்தை வந்து பிரிச்சு விட்டாங்க துண்டு பண்ணிவிட்டான் பிரம்மத்தை பிளவுபடுத்தி விட்டான் வேற்றுமைப்படுத்தி விட்டான் பிரம்மம் வேறு உலகம் வேறு உயிர்கள் வேறு என்று இவன் வேற்றுமைப்படுத்தி விட்டான் அசௌ அசவுனா இவன் அர்த்தம் கிருபண ஸ்மிருதா கிருபணஹான் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் உபநிஷத்துல சொல்லிருக்கு யாரு பிரம்மன ஆத்மாவாக தெரிந்து கொள்ளாமல் ஆத்மாவ தெரிஞ்சுக்காமல் பொதுவாக யகா ஆத்மானம் அவிதித்வா அஸ்மான் லோகா பிரைட்டி சிறபனா ஆத்மாவ தெரிஞ்சுக்காம ஏவன் உடம்ப உறானோ சரீரத்தை விடுறானோ மனுஷத்தை விடுறானோ அவன் கிருபணன் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் செல்வத்தை பயன்படுத்தாம போனவன் கிருபணா என்ன அர்த்தம் செல்வத்தை பெறுதற்கரிய செல்வத்தை பெற்று அந்த செல்வத்தை தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுக்காமன் போன மார்கஞ்சன் இல்லையா கஞ்சன் என்ன பண்ணுவான் தான் அனுபவிப்பானா தான் அனுபவிக்க மாட்டான் கேக்கா கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அப்படி இருந்தா தான் கஞ்சனுடைய சொரூபம் பூர்ணமாகும் இல்லாட்டியும் அப்படியே அவன் கஞ்சனா இருக்குது இன்னொருத்தருக்கு கொடுக்காட்டா பரவாயில்ல தானாவது அனுபவிக்க வேண்டாமா நீங்க பார்த்துருக்கீங்க ஐயோ எந்த கிடையாது அரை டம்ளரே போருமே அப்படிமா எந்த கொடுக்கறதுலயும் சரி அனுபவிக்கிறதுலயும் சரி கஞ்சன்னா அப்படிதான் இருக்கணும் அப்படி தான் அதனுடைய தன்மை பூர்ணமாகும் அது மாதிரி பெருதற்குரிய செல்வத்தை பயன்படுத்தாதான் இந்த பிறவியில எவ்வளவு உயர்ந்த செல்வம் கிடைச்சிருக்கு நமக்கு ஞானம் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்தாம போனவன் ஆத்மாவை தெரிஞ்சுக்காதவன கிருபணன்னர் யாஜ்யவர்கிதிவா அஸ்மான் லோகா பிரைத்தி ச பிர ஆத்மாவை தெரிஞ்சுட்டு எவ இறக்குறோ அவன் எந்த ஜாத்தியில பிறந்தாலும் சரி முளைச்சனா இருந்தாலும் சரி அவன் பிராமணன் வாழ்க்கையில் செல்வத்தை பெறுதற்க செல்வத்தை நன்கு பயன்படுத்தி அவன் இதெல்லாம் புஸ்தகத்துல இல்லை சொல்ல முடியும் ஏன்னா கிருபணங்கிற சப்தத்தில் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா ஞாபகம் வச்சுக்கணும் கிருபணங்கிற வார்த்தைக்கு சங்கராச்சாரியர் குத்ர பிரம்மவித் அல்பன புரிஞ்சின்றிருக்கான் பூர்ண பிரம்மனை புரிஞ்சதுல இவன் பிரம்மனை வந்து தனக்கு வேறாக கருதியதால் இவன் பூர்ண பிரம்மனை அறியவில்லை பிரம்மத்தை துண்டு பிளவுபடுத்தி விட்டான் தீனஹாங்கிற கிருபனாங்கிற வார்த்தைக்கு தீனகா அர்ஜுனன் சொல்றான் கார்பண்ணோஷோ அந்த இடத்துல என்ன அர்த்தம் பண்ணிருக்கோம் அங்க அபிமானம் பற்று அர்த்தம் பண்ணிருக்கோம் இதையும் அப்ளை பண்ணலாங்க கார்பண்யதோஷோ மகத சுவாவக இன்னொரு அர்த்தமும் சொல்றேன் கிருபண வேற்றுமையில் ஊறியிருப்பவன் வேற்றுமையையே உண்மை என்று கருதுபவன் பெருதற்கரிய செல்வத்தை பயன்படுத்தாதவன் அப்படி ஒன்று சொல்லலாம் வேற்றுமையை விடாதவன் வேற்றுமையை பற்றி வேற்றுமை உணர்ச்சியை பற்றிக் நித்திய அஜாத பிரம்ம தரிசிபிகி ஸ்மிருதா ஸ்மிருதான் இவ்வாறு கருதப்படும் இவனை கிருபணன் யார் சொல்லுகிறார்கள் தத்துவத்தை உணர்ந்த பெரியோர்கள் இவனை இவ்வாறு கருதுகிறார் பெருதற்கரிய செல்வத்தை பயன்படுத்தாதவன் என்றும் வேற்றுமை உணர்ச்சியிலே ஆழ்ந்திருப்பவன் என்றும் அதனால் மீண்டும் மீண்டும் தன்னை துன்பத்துக்கு ஆளாக்கி என்றும் அவர்கள் கருதுகிறார்கள் அதான் அர்த்தம் கிருபணா கிருபணாங்கிற வார்த்தை இன்னும் வழக்கம் வரப்போறது அவர் சொல்ல போற அகார்பண்யம் சொல்ல போற கார்பண்யம் அகார்பண்யம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம இந்த ஸ்லோகத்தை ஓரளவுக்கு நான் பூர்த்தி பண்றேன் ஆக உபாசனாஸ்ருதா தர்மஹா ஜாதே பிரம்மணி வர்த்ததே உபாசனையை சார்ந்திருக்கின்ற சாதகனாகிய ஜீவன் தன்னை பிறப்புள்ள பிரம்மனாக கருதி கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லலாம் பிறப்புள்ள பிரம்மனாக கருதி கொள்ளுகிறான் அல்லது பிறந்துள்ள பிரம்மனிடத்தில் இருக்கிறான் பிறந்துள்ள பிரம்மம் பிறந்திருக்கிறது என்று கருதி அதில் தன்னை வைத்து பூர்வம் அஜாத்தம் பிரம்ம இதானின் ஜாதகா ஜீவகா எப்படி பூர்வம் அஜாத்தம் பிரம்ம அகம் முன்பு நான் பிறவாத பிரம்மன் இப்பொழுது பிறந்துள்ள ஜீவன் நான் என்ன ஆனால் பிறவாத பிரம்மனாக ஆக வேண்டும் என்றும் கருதிக்கொள்ள அப்படி அர்த்தம் பண்ணலாம் என்னெல்லாமோ அர்த்தம் காரண பிரம்மத்தில் இருக்கிறான் பிரம்மத்தை காரணமாக கருதுகிறான் பிரம்மனுக்கு காரணத்தன்மை விட சில பேர் என்ன நினைக்கிறார்கள் காரியத்தை விட எடுத்துடுங்கோ ஆனா கார படைக்கிற சக்தி அதுக்கு எப்போ இருந்து அப்படி வச்சுக்கலாமே கிடையவே இல்லையா படைக்கிற சக்தியும் இந்த படைக்கிற சக்தி எல்லாம் யாருக்கு மூடல் என்றும் தோற் விவிதமாம் தோற்றம் என்றும் கைவல்லவன் எதை சொல்லுகிறேன் இந்த தமோ குணத்துல ரெண்டு சக்தி இருக்கப்பா எந்த தமோ குணத்துல இந்த மாயையில வந்து வந்த பிறந்த ஜீவர்கள்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த தமோகுணத்துல ரெண்டு சக்தி இருக்கு என்ன சக்தி ஆவரணி விக்ஷேபக்தி இருக்கு இந்த ஆவரண சக்தி வந்து என்ன பண்றது சத்தியத்தை மறைக்கிறது சிருஷ்டி பண்றது விக்ஷேபக்தி நம்ம படிச்சிருக்கோம் அஜாத்தே பிரம்மணி வர்த்ததே பிராகு சர்வம் அஜம் உற்பத்திக்கு முன்பு எல்லாம் அஜம் தேன தேன காரணம் இப்படி அவர் கருதுவதால் அனேன காரணேன இந்த கருதப்படுகிறான் யாரால் கருதப்படுகிறான் கிருபணன் என்று யாரால் கருதப்படுகிறான் சங்கராஜ் நித்ய அஜ பிரதரிசி பெறவாத பரம்பொருள் தத்துவத்தை உணர்ந்தவர்களால் கருதப்படுகிறார் சும்மா யாரோ சாதாரணமானவர்களால் கருதப்படுகிறது உண்மையை உணர்ந்தவர்களால் அகிருப்பணர்களால் கருதப்படுகிறார் செல்வத்தை பயன்படுத்தியவர்களால் செல்வத்தை பயன்படுத்தாதவனை அவர்கள் என்ன சொல்லுவார்கள் கிருப்பணன் கஞ்சன் பார்த்தா கஞ்சப்பயன் ஒரு பைசா தருதில்லை அவனாவன் அனுபவிச்சு தொலைக்கலாம் இல்லை அவனும் அனுபவிக்க மாட்டேங்கிறான் நமக்கும் கொடுக்க மாட்டேங்குற யாருக்கும் கொடுக்கறதுல இந்த காசு உதாரணம் நாயோட பின்பக்கத்தில் தேர் இருக்கு யாருக்கும் பிரயோஜனமும் யாருக்கு பிரயோஜனம் இல்லை இன்னொருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா அது எதோ ஒரு காலத்து உதாரணம் இதுக்கு விளக்கம் தான் இனிமேல் அதெல்லாம் நம்ம யாரு நம்மெல்லாம் எப்படி இருக்கணும் கிருப்பணனாவா இருக்கிறது சித்தமலம் அறிவித்து சிவமாக வேண்டாமோ சிவமாக வேண்டாமோ சித்தமலம் அருந்து சிவமாகணும் அல்லதா எப்ப இருந்தாலும் வந்து என்ன கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு கழிப்பனாகாதே திருப்படையாட்சி அதுல கந்த திருப்படையாட்சியில் அந்த பாட்டு ஜீவ உபாதி ஒளிதல் அப்படின்னா அந்த டாபிக்கு ஜீ உபாதி ஒளிதல் திருப்படையாட்சி பாருங்கள் சித் பவான் சுவாமி இதெல்லாம் கம்பேர் பண்ணி நிறைய சொல்லணும்னு நினைச்சிருந்தார் சுவாமிஜி தெரியல மாண்டூக்கிய உபநிதத்தையும் தாய்மான்வர் பாடலையும் நினைச்சு பார்க்கணும்னு நினைச்சாரு சுவாமிஜி பண்ணல் பண்ண முடியல திருப்படையாட்சி பார்த்தோமானா இந்த ஜீவ உபாதியெல்லாம் அந்த உண்மை தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் வெளிப்படையிலே காணப்படியிலே இந்த பாடல் பாட நினைவில் கண்கள் இரண்டும் அவன்கழல் கண்டு கழிப்பன ஆகாதே சாஹியாத் அவித்யா தீனம் ஆத்மானம் மன்யமான என்ன பண்றான் எப்ப பார்த்தாலும் தன்னை இன்னொரு அதை விட்டுட்டேனே மறந்துட்ட அதாவது முதல் என்னன்னா இது போராது அடியில் எல்லாம் பயிர் பொ மடிச்சு மடிச்சு வச்சு சேர்த்துட்டு இருக்கும் வரணும் அது வேற பாக்கி இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லி அது ஒரு வியாதி அதனால என்ன பண்ணிக்கிறான் தன்னை எப்ப பார்த்தாலும் எனக்கு இன்னும் இருக்குது ஒண்ணுமே இல்லை ஏ அதனால என்னென்ன அகம் ரிக்ஷ திரவிணகம் சவற்சசம் சொல்ல வேண்டாமோ நான் வந்து சவர்ச்சசம் திரவிணம் பிராப்தவான் ஒளிபருந்திய அறிவு செல்வத்தை பெற்றவனாக நான் இருக்கிறேன் உபனிஷத்து தைத்திர உபனிஷத்துல பார்க்கிறோம் ஜபாத் ஜபத்துக்காக சொல்லி வச்சிருக்கு அப்படி இருக்கிற போது நான் வந்து செல்வத்தை பெற்றிருக்கிறேன் சொல்றது அந்த மந்திரங்கள்லாம் இருக்கு அப்படி இருந்தும் இவருக்கு என்னன்னா எவ்வளவு வந்தாலும் நிறைவில்லாத கிருப்பனான் அர்த்தம் நிறைவற்றவன் அப்படி போடணும் நிறைவற்றவன் நிறைவுன்றதே அவனுக்கு கிடையாது எப்ப பார்த்தாலும் விட்ட அழிவு என்னென்னா எனக்கு அது போரில் இது சரியில்லை இன்னும் இல்லாம பண்ணிருக்கேன் இன்னும் பத்தல என்னைக்கு அது என்ன ஆதரவத்தில் திடீர்னு தான் வந்துட்டா என்ன பண்றது இப்படியே புலம்பி புலம்பி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அழ வச்சுருவோம் அதே சௌ கிருபா எல்லாம் நாம் நாம் எல்லோரும் பரம்பொருள் நமக்கு வேறாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் பாரதியார் பணக்காரன் அவர் கூட்டம் திசை நாம அவித்தையா தீனம் ஆத்மான் அறியாமையினால தன்னை வந்து ஏழ்மையானவனாக நினைத்துக் கொண்டு ஜாதோகம் நான் திறந்து விட்டேன் ஜாதே பிரம்மணி வர்த்தே பிறந்த பிரம்மனாக நான் இரு பிரம்மனிடத்தில் இருக்கிறேன் அந்த பிரம்மனை நான் உபாசனை செய்ய வேண்டும் தது உபாசனாஸ் பிரம்ம பிரதிபத்யே இத்தியவம் பிரதிபன்னா கிருபணா பதிமா எந்த காரணத்தினாலும் இப்படி ஒரு வேற்றுமை உணர்ச்சியை வளர்த்துக்கொண்டு நான் கடவுளை அடையணும் அடையணும்னு இயங்குறானோ அவனுக்கு சொல்றேங்கிற இந்த இன்னொரு கோணத்தில் கூட சொல்லான் கடவுளை அடைய வேண்டும் என்று இயங்குபவன் கிருபணன் என்ன சுவாமி இது பம்பா இருக்கு நீங்கள் வந்து இந்த ராமகிருஷ்ணன் சார் உதாரணத்தில் சொல்லி வச்சிருக்கார் மனிதன் உலக விஷயத்துக்குக்காக குடங்குடமாக கண்ணீர் செந்துகிறான் கடவுளை அடைவதற்காக ஒருவனும் கண்ணீர் சென்றுவதில்லையு முதல்ல பாடம் நடத்திக்கிட்டு இப்போ வந்து அநியாயம் பெற்றீங்களே அந்த பாடத்தை இப்போ நினைச்சுக்க கூடாது மருந்து எத்தனை நாளில் நீ ஆகையினால நீ இயங்க வேண்டிய அவசியம் இந்த உங்க முதல்ல அந்த ஏக்கம் வேண்டும் அந்த ஏக்கம் இருந்தால் தான் நமக்கு இந்த தேடுதல் இருக்கும் ஆனால் தேடுதல் இருந்துகிட்டே இருக்கிறது ஆன்மீக வாழ்க்கையின் லட்சியம் கிடையாது தேடிக்கிட்டே இருக்கணும் நீ கடைசி வரைக்கும் நிறைய கேள்வி அப்படி தான் கேட்குறாங்க நான் வந்து பிரம்மன்னு புரியுது ஆனால் ஒத்துக்குறதுக்கு மனசுல யாராவது ஏதாவது தப்பாக யார் தப்ப ஆரம்பிச்சுட்டா அது அவன் பிராப்டம் நம்மளை வந்து தப்பா நினைச்சுட்டானா அது அவன் பிரச்சனை நமக்கு என்ன இதை பற்றி கவலை இல்லை அவன் தப்பாக நினைச்சுக்க கூடாது நம்ம சொல்ல என்ன அவன் புத்தி நம்ம கையில இருக்கு அவன் புத்தி ஈஸ்வரன் கையிலே இல்லை அப்படி இருக்க போது அவன் புத்தி நம்ம கையில இல்லாத போது அவன் இப்படித்தான் நினைக்கணும் என்ன பத்தி நான் நினைக்க முடியுமா என்ன எப்படியோ நினைச்சுட்டு அதுக்கு நமக்கு என்ன பண்ண முடியும் அது ரொம்ப முக்கியம் நமக்கு அது தெரியறது இல்லை நம்ம என்ன பண்றோம் பயப்படுறோம் வேதாந்தம் படிச்சு யாராவது பயப்படுவானா அவைய பிரம்மனை பத்தி படிச்சுட்டு அது தெளிவாக புரிஞ்சதுக்கு பிறகு புரிஞ்சுடு புரிஞ்சிச்சு சொல்றதுக்கு தைரியம் இல்லை புரிஞ்சது புரிஞ்சதுக்கு என்ன ஒரு வியாதிட்டோமா ஆகையினால இதுவரைக்கும் எக்ஸ்டன் பண்ணிட்டோம் அவனுடைய தொண்டன் குண்டன் இப்படியே குண்டு தொண்டன் இப்படியே படிச்சு வச்சுட்டா நீ அப்படி படிச்சதுனால என்ன ஆச்சுன்னா அய்யோ நான் தொண்டன் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா தொண்டன் இல்ல தொண்டன் இல்லதான் தொண்டத்தை சொல்ற ஒத்துக்கு தான் நீ வெளியில வேணாம் சொல்லிக்க வேண்டாம் உனக்கு வேணாம் சொல்லிக்கும் ஆகங்கிற உரமா போய் பாடிக்கும் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசை எல்லாம் நாமன்றி வேறே எல்லாருக்கும் முன்னாடி சொன்னா இதை பைத்தே நினைக்கிறார்களா போய் அங்க போய் பாடு நம்ம தான் அறிவியல பைத்தியம் நினைச்சுக்கிட்டு நம்ம நீங்க ato vakṣyam ya kārpaṇyam ajati samatāṁ gatam yathāna jāyate kinchit jājamānam samantatahā ato vakṣyam ya kārpaṇyam ajati samatāṁ gatam உபாசகேதத்தை விடமாட்டிங்கனா நேதம் அந்த வாசா நுதித்த விளக்கம் அங்க உபரிஷத்துல கேனோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற சொல்லிருக்கு மனதால் எதை நினைக்க முடியாதோ எதனால் மனது எல்லாவற்றையும் நினைக்கிறதோ அதுவே பிரம்மம் அது நீயே அதுதான் ரொம்ப முக்கியம் அது நீயே உனக்கு வேறாக கருதி வழிபடுகின்ற பிரம்மம் உன் பெயரானது அல்ல கருதி வழிபடப்படக்கூடியதாக இல்ல நேதம் எதிதம் உபாசத்தை உபாசனை பண்றையோ அந்த உபாசனை நீதான் நீதான் ஆக அத்தா அத்தானா எனவே இப்படி இந்த கிருபணனா இருக்கிறதுனால அவனுக்கு அவனை கிருபணனா இருக்க விடாத அவன் தனிகன் ஆகணும் அவன் செல்வந்தன் ஆகணும் எப்ப செல்வந்தன் அனுபவித்து பிறருக்கும் வழங்கில்லாமல் இருந்த அவன் வாஸ்தவமான தனிக்கன் இருக்கிறத கொண்டு அனுபவிச்சு மற்றவர்களுக்கும் தானம் பண்ணி இன்னொருவருடைய பொருளுக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்கிறவனுக்கு பெயர்தான உண்மையான தனிக்கன் இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அகார்பண்ணியம் பக்ஷியார் அகார்பண்ணியம் சொன்ன என்ன அர்த்தம் இந்த வேற்றுமை உணர்ச்சிகளை கடைவதற்கான வழியை சொல்லப் போகிறேன் விஷயத்தை உபதேசிக்கப் போகிறேன் ரொம்ப ரொம்ப இந்த பேத புத்தி ரொம்ப இருக்கு கிருபணத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பேதத்தை சத்தியம்னு நினைக்கிற புத்தி அதான் கிருபணத்துவம் இவர் என்ன பண்றாருன்னா அகார்பண்ணியம் அகார்பண்ணியம்னா என்ன அர்த்தம் அபேத புத்திவல் டு அத்தம் அத்வைதத்தை நான் பலமா சொல்ல போறேன் புரிய வைக்க அகார்பண்யம்யம் வக்ஷியாமின்னா அத்வைதம் வக்ஷியாமி ஆக துவைதத்தில் இருக்கிறவனை பார்த்து நான் அத்வைதத்தை சொல்லி தர்றேன் எப்படிப்பட்டது நான் அந்த பிரம்மனோட லட்சணத்தை சொல்ல அஜாதி சமதாங்கம் அது அந்த அகார்பண்யத்தோட சேர்த்தது இன்னொரு அஜாதி பக்ஷ்யா அஜாத்தின் பற்றி சொல்ல போகிறேன் சமதாம் கதம் அனைத்திலும் அனைத்திலும் வார்த்தையே கூட இல்லை சமதாம் கதம் அதிலிருந்து வேற்றுமைகள் யாரும் தோன்றாத சமதாம் சங்கராச்சாரியர் இது சொல்ற அதுக்கு அவன் கிடையாதுதான் நல்லது ஞாபகம் ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா இதை விளக்கறதுக்கு சாஸ்திரத்தில் இருக்கிற பல விஷயங்களை சொல்லணும் சஜாத்திய பேதம் தெரியும் ஒரு கு இது குளி ஜாதிதம் சஜாத்திய பேதம் ரெண்டு தென்னை மரம் இருந்தால் இந்த தென்னை மரம் அந்த தென்னை மரம் தான் ஆனா இது வேற தென்னை மரம் அது வேற தென்னை மரம் ஆஹ் சஜாத்தியம் நம்ம எல்லாரும் மனுஷர்கள் அப்படிதானே இருக்கு நம்ம எல்லாரும் மனிதர்களா இருந்தாலும் நம்ம எல்லாரும் வேற வேறையா இருப்போம் இது சஜாத்திய பேதம் அப்புறம் விஜாத்திய பேதம்னா என்ன சொன்னா ஆண் வேற பெண் வேற அப்படி சொன்னா அது விஜாத்தியன்னு சொல்லலாம் விலங்குகளை நம்மளையும் விரல்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கிற அவயவங்களுக்கு ஆனா பிரம்மன் எப்படிப்பட்டதுன்னா சஜாத்திய விஜாத்திய விசிஷ்டாத் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பிரம்மத்துக்கு என்பது விசிஷ்டாத் தான் துவைத மதம் விஜாத்தியம்தான் துவைத மதம் ஸ்வகத பேதவாதம் தான் விசிஷ்டாத்வை அத்வைத மதம் என்னது மூணுமும் கிடையாது விஜாத்தியமும் கிடையாது சஜாத்தியும் கிடையாது அப்புறம் அஜாதி பிறவாதது சமதாங்கிறது தான் சுங்கராச்சாரிய சொல்ற சர்வசாமியம் கதம் கஸ்மாத் அவயவைஷாவை கிடையாது எத்தி சாவயம் வஸ்து அவயவயம் அவயவம் உள்ளதுதான் தோன்றும் அவயவம் இல்லாத எப்படி தோன்றும் எது ஜாயத்தே தத்து சாவயவம் அவ்வளவுதான் அதனால தான் ஆகாசத்தை நம்ம அவயவம் ஒத்துக்கிறோம் ஆகாசத்தை வந்து பாக்குறதுக்கு நிறவயவமா இருக்கலாம் நம்ம அனுபவத்துல வந்து ஆகாசம் பாக்கறதுக்கு அவயவமே இல்லாத மாதிரி தோன்றி இருப்பதால் ஆகையினால பிரம்மன் வந்து என்னன்னா அஜாதி நிறவயவம் அதுதான் நிறவயவம் ஆகாசம் நிறவயவம் கிடையாது ஆகாசமும் சாவயவம் தான் தோன்றி இருப்பதா ஆத் ஆகாசி சொல்லி இருக்கிறதுனால சமதாங்க நவய் ஸ்புடதி அகாதி அகாற்பியம் அஜாதி சமதாங்க கொஞ்சம் கூட அதிலிருந்து எதுவும் தோன்றவில்லை தோன்றிருக்கிற எல்லாமே உண்மையில் தோன்றாதது என்பதை நான் நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போறார் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கிறோம் ஒன்பதரை மணிக்கு அடுத்த கிளாஸ் ஈஸ்வரோ குருத்மே தீ மூர்த்தி நேம்தேகாய தட்சிணாமூர்த்தயே நம ஐயனே எனதுள்ளேன் அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி ஷாந்திஹீ ஹரி ஓ ஆதிநீ ஜன்மாரிவிக்கீ சத்நீ